जगतार जगत रही विचिंग जगत्क कारण ब्रह्म கரவஜ்ஜமாக இல்லைன்னா இப்ப ஏற்பட்ட இவ்வளவு விசேஷம் உள்ள ஜகத்தை அதனால திருப்தி செய்ய முடியாது ஆகையால பிரம்ம சரவஜம்தான் அங்கேயே சூச்சனம் செய்ய அதாவது பூர்வாஜிகரணத்திலேயே ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னதுனாலேயே பிரம்மன் சரவஜம் நாமளா உதி சொல்லலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சொல்ற ஜ காரணத்துவ பிரதர்சன சர்வஜ்யம் பிரபித்தம் இது பூர்வாதிக்கரணத்திலே சொல்லாச்சு சொன்ன மாதிரி ஆயிடுச்சும் அங்க சங்கத சொல்ல சர்வஜ்யம் கிரகத்காரணம் சொன்னோம் அதனால சூச்சிதம் ஆயிடுச்சும் சர்வஜ்யம் ஆனா இங்க சர்வஜ்ஜத்துவத்தை கிரகீகரணம் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் வேண்டியிருக்கு பிரம்மந்தான் சர்வஜ்ஜம் ब्रह्मम सर्वज्ञं दा अभिग्रثة दृढபடಬೇಕೆಂದಿತ್ತು ಅದुकाಹ ಇಂದ ಅಧಿಕರಣ ана सर्वज्ञತ್ವವಷ್ಟೇ ಎಧಿಕಾಹ ದೃಢಮನದಲ್ಲಿ ಹಿಹಪಡತನ ಬ್ರಹ್ಮಂದೈ ವಿಲಪ್ರಕಾರಂ ಬ್ರಹ್ಮಂ ಸರ್ವಜ್ಞನ ಇರುವುನ್ನು ಹೇಳ아요 ಬ್ರಹ್ಮ ಸರ್ವಜ್ಞತ್ವವಷ್ಟೇ ಇಂದ ಅಧಿಕರಣವತ್ರ ದೃಢಪಡಿಸಬೇಕೆಂದಿ ಆವಶ್ಯಂ ಎಂದರು ಇದು ಏನ ಬದಲನೆ சொன்னಾ பூர்வாதி கரணம் லட்சணத்தை லட்சணம் சொன்னால் அதுல அவதி அதிவியாசி அசம்பவம் இப்ப இந்த தோஷங்கள்லாம் இல்லாத ஒரு தர்மம் தான் லட்சணம் அவியாப்திய அதிவியாசியம் இருக்கா இது லட்சணம் இல்லை இந்த சர்வஜத் இந்த அதிகரணத்துல திருடப்படுத்தலேன்னு சொன்னா பூர்வாதிகரணத்துல சொன்ன அந்த ஜெக உற்பத்தி ஸ்தி லய காரணத்துவங்கிற ததஸ்த லட்சணம் ஆஹ் அதுக்கு அதிவியாசி இருக்கிறதா அதுக்கே அதிவாப்தி உங்க மதத்துல பிரதானம்னு ஒரு தத்துவம் மூலப்பிரத்தின்னு சொல்ற இந்த மூல பிரகிருங்கிறது ஜெகத்துக்கு காரணம் காரணம்னா எப்ப ஏற்பட்ட காரணம் உற்பத்திக்கு காரணம் காரணம் லயத்துக்கு காரணம் உபாதான காரணம் காரியத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் மூணுக்குமே காரணமாகிறது உபாதான காரணம் ஹட்டத்துக்கு மண்ண காரணம் சொன்னா உண்டாகிறதுக்கும் அந்த மண்ணு காரணம் இருக்கிறதுக்கும் அந்த மண் இருந்த இருக்கும்போது மண் இல்லாட்டா இருக்க முடியாது அதுக்கும் காரணம் அடைஞ்சாச்சு இந்த உபாதான காரணத்துல ஜெக உற்பத்தி ஸ்திதினத்தும் இருக்கு பூர்வ சூத்திரத்துல ஜெகது உற்பத்தி ஸ்திதி காரணத்தும் பிரம்ம லட்சணம் அப்படின்னு மாத்திரம் சொல்லிவிட்டால் உடனே பிரதான வாரி சொல்றேன் இது எனக்கும் பொருத்தமா இருக்கே என்னுடைய ஜெகத்துக்கு உற்பத்தி இந்த லட்சணம் பிரம்மத்துக்குதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கறது நீங்க எப்படி தீர்மானம் பண்றது பாஷ்யக்காரர் அங்க சொன்னார் என்ன யசோக்த விசேஷ ஜெகதஹா இசை ஏற்பட்ட இந்த ஜெகத்து பிரானந்தோ அத்தில இருந்தோ அந்தோம் உண்டாக இருக்க முடிய பரமேஸ்வரன் இடத்தில இருந்து தான் இருக்கணும் அப்படிங்கறது பாஷ்யக்காரர் சொன்னார் அவர் சொன்னது இந்த உத்தர சூத்திரத்துல சொல்ல போற விஷயத்தான் சேர்த்து சொல்லிக்கிறார் இடத்துல சூத்திரக்காரர் சொன்னதாக ஆகாது அதனால பாஷ்யத்தை அந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு சூத்திரங்களை மாத்திரம் நாங்க பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறதுனா ஜெகத்காரணத்தி கிரத்தமாக இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கண்டவரும் அத நிராகரணம் பண்றதுக்காகத்தான் இந்த அதிகரணத்துல நான் சொல்ற ஜெகத்காரணம் அது சர்வஜ்யம் ஸ்தாபனம் பண்றது அப்படி பண்ணீங்க என்ன ஆயிடுறது அவாச்காரணம் சர்வஜய இது இது நான் சொன்ன இப்ப சூத்திரக்காரர் சொன்ன லக்கணத்துக்கு அதிக இருந்து கொண்டு சர்வ ஜகத்துக்கும் உற்பத்தி காரணமாக ஜாரணம் விட்டுகிறான் விட்டுறோம் ஐயா வந்து ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம் சொல்ற ஆனா வெறும் இனித்த காரணம் தான் உபாதான காரணம் உபாதான காரணம் வேற சைத்தன்யத்துலையே அதனால சூத்திரக்காரர் சொன்ன லட்சணம் பிரம்மசுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறது இந்த அதிகரணத்தை சேர்த்துடா தான் சித்தமாகிறது அதனால என்ன காரணம் காரணம் சொன்னு அப்படி இல்ல நிமித்த காரணம் அதுக்காக அது வந்து சேதனமா இருக்கணும் அவசியம் இல்ல கடம் நிர்மாணம் பண்றதுக்கு இந்த தண்டம் சக்கரம் இதெல்லாம் நிமித்த காரணம்தான் உபாதான காரணம் ஆனா இதெல்லாம் அச்சேதனமா இருக்கா எது உபாதான காரணமோ அது உற்பத்தி ஸ்திதி மூணுக்கும் காரணம்ங்கிறது எல்லாரும் ஒழுக்கம் அதனால ஜி காரணம் இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு தான் எங்கும் வராது கூடவே சேர்க்கின்ற அந்த லட்சணத்தை இவர் சொன்ன லட்சணம் பிரம்ம லட்சணம் தான் இந்த லட்சணத்துக்கு பிரதான ஆள்கள்ல அதிகாப்தி இல்லை அப்படின்னு நிரூபணம் அதிபா என்ன என்ன பார்ப்போம் ஒரு லட்சத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணம் சொல்றோம் மாடுனா என்ன மாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நாம என்ன சொல்றோம் மாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளங்களை காணும் லட்சணம்னா அடையாளம் தானே நம்ம காமிக்கக்கூடிய அடையாளம் எப்படி இருக்கணும்னா மாட்டுக்கு மாத்திரம் இருக்கணும் மாட்ட திர வேற எதுவும் இருக்காது அதே சமயத்துல எல்லா மாடுக்கும் இருக்கணும் சரியா அப்ப ஏற்பட்ட லட்சணத்தை தான் அடையாளம் நம்ம காமிக்கணும் அந்த பயிரும் வந்து மாட்டுக்கு கொங்கு உண்டு கொம்பு இருக்குமே அதுதான் மாடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இது தப்பா ஏன்னா ஆட்டுக்கும் கொம்பு ஊது கொம்பு இல்லையா அது ஆனா நம்ம மாட்டுக்கு நம்ம வேற ஒரு அது வெள்ளையா இருக்குமே அதுதான் மாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடும் வெள்ளையாதான் இருக்க போறது அப்படி இல்லை அதனால நம்ம காமிக்கக்கூடிய அடையாளம் எல்லா மாட்டுக்கும் இருக்கணும் மாற்ற தவிர வேற எதுக்கும் இருக்கக்கூடாது இதுதான் லட்சணம் அசாசாரணத்துக்கு வந்து இந்த லட்சணத்தில் மூணு தோஷம் தெரிவிக்கூடிய லட்சணம் அந்த லட்சியத்தை விட்டுட்டு வெளியில பொழுது அலட்சியத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதிவியாசி லட்சியத்துல ஒரு இடத்துல கூட கிடையாது நீங்க சொல்ற லட்சணம் அசம்பவம் இப்படி இருந்த அது லட்சணம் இல்லை அவசி அதிவியாசி அசம்பவம் இங்க வந்ததுன்னா அது லட்சணமே இல்ல சிங்காரணம் கோஹோ சிங்கவர்த்தம் லட்சணம் சிங்கன்னா கொம்பு கொம்பு எடுத்து இருக்குமோ அதான் மாடு சிங்கவர்த்தம் லட்சணம் கிட்ட மாட்டுக்கெல்லாம் கொண்டு உண்டு ஆனா அதை தவிர மசிற்கும் பிராணிகளுக்கும் கொண்டு இருக்கிறதுனால இங்க அசிவாப்தி சொல்றோம் அரட்சிய வத்தி அண்ட் கபிலம் கோர லட்சணம் கபிலம்னா கபில கபிலாக சொல்வாரோ இல்ல தாராம்பூர் அது ஒரு ஜாதிய கேட்கும் அந்த அது லட்சணமா சொன்னோம்னா அது எல்லா பசுகளையும் வரலாம் சில பசுக்கள் மாத்திரம் அதனால நமக்கு காமிச்சு கொடுக்க வேண்டிய சர்வ லட்சியத்தையும் அது வியாபிக்காததுனால இது அத்தியாசம் அந்த ஏகசபம் ஒரு லட்சணம் அசம்பவத்து அசம்பம்னா மாடு இருக்க மாட்டு குழம்பு இருக்க அது ரெண்டாவது ஒவ்வொரு காலையிலும் குதிரைக்கு அப்படி இருக்காது குதிரைக்கு அந்த சபம் ஒண்ணு மாட்டுக்கு ரெண்டுமே மாடு அகம்ப எந்த மாட்டுக்குமே ஜெகது உற்பத்தி நிலைய காரணத்துவம் அப்படின்னு லட்சணம் சொன்னால் இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு மாத்திரம் இல்லை பிரதானத்துக்கு கூட வருது அதனால அதிதி ஆசை உண்டு அப்படிங்குற சங்கையை நிவாரணம் பண்றதுக்காக கூத்திரக்காரர் சர்வசி சேத்துக்கும் பொதுவாக அதான் சொல்ற கிரக அந்த சூத்திரக்காரர் சர்வஜன் பிரம்மா அப்படின்னு இதே இன்னொரு அவதாரிக்கையும் என்ன பூர்வாதிகரம் பிரம்ம காரணம் அப்படின்னு சொல்லி இருக்க பூர்வ அதிகரணத்துல ஆனா அது சரியில்லை ஏன்னா இந்த ஜெகத்ல ஜெகத் அந்த பதார்த்தம் ஜெகத்துக்குள்ள சேர்ந்தது சொன்னா வேதம் இருக்கு உற்பத்தி சேர்த்தது அப்ப வேதத்துக்கு காரணம் இல்லையா இருக்கும்போது நிச்சயமா இருக்க காரணம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சர்வதேசத்துக்கும் காரணம்னு பிரதமர் சொல்லலாம் சூத்திரக்காரர் அத்தியாரும் பொதுவா சொல்லிவிட்டாரு வேத மின்னசு கருத்தாக அப்படி ஏதாவது தத் மின்னசங்கள் எல்லாம் போட்டுக்க வேண்டாமோ அதனால பூர்வ சூத்திரத்துல சொன்ன சர்வதேகாரணத்துவ லட்சணம் அப்போது அப்படின்னு ஒரு இன்னொரு ஆட்சி இப்ப இந்த ரெண்டு ஆட்சியை பத்துக்கும் இங்க சாஸ்திர யோசித்துவாங்கிற இதனால சமாதானம் கிடைக்குங்க எப்படின்னு பா என்ன சொல்றம் யோனி யோனி சத்தாஸ்திரோனி யோனி அப்படின்னு கூட்டிருக்காத சொல்றாங்க பதத்துக்கு வேதம்னு அர்த்தம் வேதா சாஸ்திரம் படம் அப்ப ரிவேதாதி வேதங்கள் இருக்கே அபோஷ் நம்ம எந்த திரம்பட்ட சொல்றோமோ அந்த அபோருஷேயமான கிரந்தம் வேதம் இருக்கு அந்த வேதம் சப்தத்துக்கு இப்ப இந்த இடத்துல அங்க விசுசாஸ்திரம் எழுதுக்காரு விசுசாஸ்திரம் அர்த்தவன் போது அங்க எழுதிக்காரு வியாக்கியான விஷயத்தான் அந்த சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு பாக்கியக்காரர் சாஸ்திர சப்தத்துக்கு வியாக்கியான சாஸ்திரம் அப்படிங்கறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் சமன்வயாதிகரணத்துல சாஸ்திரம் ஒண்ணு ஹிதபோதும் சாஸ்திரம் சாஸ்திரத்தும் ஹிதசாசனம் ஹிதத்தை எது போதிக்க கூடிய கிரந்தமோ அது சாஸ்திரம் அது வேதம் சம்பூர்ண வேதம் ஹிதத்தை சொல்றது இல்லையா இடம் சொன்னாக்க இதுவும் நமக்கு ஓரளவுக்கு இருக்குதானே அதாவது கர்மாவை இது பண்ண இது செய்ய இது செய்யாதேன்னு சொல்லி சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதமும் இடத்தை சொல்லி கொடுத்துருக்கு வேதாந்தமும் நமக்கு சம்சாரத்திலேந்து முக்தி அடைய வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கறதுனால இடத்தை சொல்லி கொடுக்குறது அப்ப இடத்தை எது சொல்லிக் கொடுக்குறதோ அது சாஸ்திரம்னா பூர்ண வேதம் சாஸ்திரம் அப்படிங்க எடுத்துக்கோங்க சாஸ்திர திருஷ்டிகின்னு சொல்றத தியானம்னு தியானத்தை திருஷ்டிகின்னு அப்படி யோசிக்கிறாரு சாஸ்திரத்தால வரக்கூடிய ஜானம் கர்மகாண்டத்தை அங்க எடுத்துட்டோம்னா அங்க அனுஷ்டான பரியந்தும் போகும் கர்மகாண்டத்துல தெரிஞ்சுடா மாத்திரம் போறவே அனுஷ்டான பரியம் போகணும் அங்க சாஸ்திர திருஷ்டினு ஜானத்தோடு தூத்தக்காரர்கள் திருஷ்டி இருக்கிறதுனாலே அந்த இடத்துல சாஸ்திரம் சொல்றதுனால நமக்கு விவசாய விவகிதம் உபநிஷத் பிரதிபாதியமான ஜானம் உபனிஷத் பிரதிபாதிய ஜானம்னு சொல்லிட்டோம்னா உபநிஷத்துல சாஸ்திர விஷயக்கூடிய ஜானம் ஒண்ணுதான் உபாசனாதிகள் அது முக்கிய தாத்யம் இல்ல முக்கிய தாத்யம் அதுல தத்துவத்தை போதிக்கிறதுலதான் தாத்திரம் அதனால அவர் தத்துவம் அது மகா வாக்கியத்தை எடுத்துட்டு ரசியானம் பண்ணிட்டாரு அந்த இது கர்த்தா சாஸ்திர எப்படின்னு கேட்டா அந்த கர்த்தம் உண்டு ஸ்தாபிக்க வேண்டி இருக்கு கர்த்தம் உண்டு எதிர ஸ்தாபிக்கலாம் ஞானத்திலையா ஸ்தாபிக்கிறது ஞானம் கர்த்தத்தை போக்கக்கூடியதான் இல்லை கர்த்தக்கத்துக்கு பாதிக்கமாக இந்த ஞானம் இருக்கு அதனால அந்த விதி சாஸ்திரம் தனியாக ஒவ்வொரு இடத்துல யுக்தி சொல்லலாம் இந்த பாகம் சந்தர்ப்பத்துக்கு சொன்னா போல இப்ப இந்த இடத்துல மொத்த சாஸ்திரமும் அங்கே மகதா ருதாதிக்காரர் என்ன சொன்னா இந்த வேதத்துக்கு யோனி அதாவது யோனி சத்தி வேதத்துக்கு காரணம் பிரம்மா அப்படின்னா வேதம் நிச்சயம் நிச்சயமானத்தினால வேதத்துக்கு பிரம்மன் காரணமாக இருக்க முடியாது ஆகையால ஜெகத் காரணம் சொன்னது தப்பு அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு வேதத்துக்கும் காரணம் பிரம்மா அதனால ஜெகத்காரணம் சரிதான் சொன்னது சரிதான் ஜெகத்காரணம் பிரம்மக்களை அதுல தப்பில் வேதத்துக்கும் சேர்த்துதான் எப்படி அது சரியாக நாம திரும்பி யோசிச்சு பார்க்கலாம் இன்னும் ஒண்ணு பிரம்மம் அதி அதிவியாப்தி ஒன்று ஜெகத்காரணத்தா பிரதானத்தினு இந்த லட்சணம் வருது அதிவியாப்தி வருதுன்னு சொன்னாரு இல்ல நான் சொல்றது காரணம் சர்வஜ்நா சர்வஜம் எப்படி சர்வஜம் இப்பேற்பட்ட வேத ரூபமான ஒரு கிரந்தத்துக்கு அது காரணமாக இருக்கிறதுனால அதுவும் சர்வஜனாக இருக்கிறது லோகத்துல வியாப்தி எப்படி ஒரு ஒரு மனுஷன் ஒரு புஷா எழுதுறான் ஒரு கிரந்தக்கு அவன் ரச்சனை செய்யறான்னு சொன்னா அவ மற்றவாளுக்கு அவனுடைய எழுதுறதுன்னு கேட்டா நம்மளுடைய ஜியானம் இந்த கிரந்தம் மூலமாக மத்தவாளுக்கெல்லாம் போய் சேரட்டுங்கிறதுக்காக தானே அப்படி இருக்கும்போது அந்த கிரந்தம் மூலமாக படிக்கிறவாள் எவ்வளவு தியானத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த தியானத்தை விட அதிக ஞானம் இந்த கிரந்த கர்த்தாவுக்கு இருக்கு அதை விட அதிகமான ஜானம் நிச்சயமா இருக்கும் எடுத்துனாலும் பிரத பிரச்சத்தினால வந்தத வந்த தியானத்தை இன்னொருத்தருக்கு நம்ம எடுத்து சொல்லும் ஏதோ ஒரு சில சப்தங்களை தான் சொல்ல முடியும் நாம எவ்வளவு தெரிஞ்சோமோ அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும் அதனால வக்தாவுடைய சப்துடைய விட கொஞ்ச குறைவாதான் அந்த ஜானத்தை கொடுக்க முடியும் அதாவது அனுபவம் எவ்வளவு கொடுக்கறதோ எவ்வளவு விஷயத்தை கவர் பண்றதோ அதை விட கொஞ்சம் குறவாத்தான் அந்த சப்தம் எவ்வளவு பெரிய விசாரணமா சொன்னா கூட விஞ்சம் உன்னுடைய ஜானம் விட அதிகமா இருக்கும் ஒரு வியாப்தி லோகத்துல கிரகிக்கிறேன் இப்படி இருக்கும் இந்த வேதம் இது நமக்குலாம் லோகத்துல தெரிஞ்ச முடியாத பல அபூர்வமான சமாச்சாரங்களெல்லாம் எடுத்து சொல்றது இல்லையா எந்த பிரமாணத்தாரையும் தெரிஞ்சுக்க முடியாத அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் ஏகப்பட்டதை எடுத்து சொல்றது இந்த வேதத்துக்கே அவர் கர்த்தாவாக இருந்தாருன்னா அப்ப இதை விட அவர் தெரிஞ்சிருக்கணும் இதை அதிகம்னா எவ்வளவு தெரிஞ்சிரு அதிகம்னா எவ்வளவு அதுக்கு ஒரு லிமிட் இது பண்றதுக்கு இல்லை அதனால நிரபிஷயம்னு வச்சுருக்கு வச்சுட்டா என்ன ஆச்சுன்னா அதுதான் இந்த வேத கருத்திருத்த வச்சு பிரம்மம் சர்வஜம் அப்படிங்கறத சொல்லலாம் அதனால என்னாச்சு நான் சொன்ன ஜெகத்காரணத்தும் பூர்வரணத்துல சொன்ன ஜகத்காரணத்தும் வெறும் ஜகத்காரணத்தும் வச்சிருக்காரையோ சர்வஜ்ஜத்தையை பற்றினு ஒரு விசேஷணம் கொடுக்குறோம் கேத்தென்றால் இப்ப லட்சணம் சரியாது இருக்கு வேற எதுவும் போகல வேற பிரதானம் ஆன இந்த அச்சேதன பதார்த்தத்துக்கு எல்லாம் போகாமல் இப்ப மேதாவே அனைவிஸானவோகிணோம் சூத்திராஸ்தேதே ஆனா அது மகதஹாட் போட்ட அது மாத்திரம் இந்த வாக்கியத்தை படிக்கிறேன் அப்படிங்கறத ஒரு சம்பாவனா புரிஞ்சி ஏற்படணும் எதை சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வந்திருக்கோ அதனுடைய அந்த தாத்தியம் புரியறதுக்காக மகதஹா பாக்குங்க இருக்கு சிங்க இருக்கு இங்க சொல்ல ஒரு விஷயம் இருக்கு சாஸ்திர வேதத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர வேதத்துக்கு அனைத்து அங்கங்கள்லாம் சொல்றாரு அந்த அங்கங்கள்லாம் எடுத்துக்கல அநேக வித்யாஸ்தான உபபமிதி கட்சியை விசேஷம் போட்டுருக்கேன் இத பாத்தா நமக்கு ஒரு சாந்தி வேதம் மாத்திரம் இல்ல அந்த வேதத்துக்கு வேண்டிய வித்யாஸ்தானங்கள் எல்லாம் கூட அதுல இருந்து வந்திருக்கு இப்பவேற்பட்ட வித்யாஸ்தானத்தோடு சேர்த்து வேதத்தை அவர் கிருஷ்ண பண்ணினாரு அனை விதையம் வேதத்து எதுக்காக விஷேஷணம் போதா அதுக்கு காரணம் இருக்க எண்ணணீமா வினம் பதினாலு விதையில இப்போ புராணம் பதினெட்டு புராணம் சொல்லுவோம் அதுவே எவ்வளோ பெரிய கிரந்தமாக புராணம் நியாயம்னா நியாயசாஸ்திரம் மீமாங்கா சாஸ்திரம் மீமாம்சா ரெண்டு மீமாசையும் அதுக்குள்ளே புராணம் நியாய மீமாசா தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி ஸ்மிருதி இந்த தர்மசூத்திரம் இதெல்லாம் தர்மசாஸ்திரம் அங்கம் ஆரங்கம் ஆர் அங்கம்னா நமக்கு தெரியுமே திஸ்டாகரணம் கல்பகம் நிருப்தம் ஜோதிதன் புகா இதெல்லாம் சொல்றமோ இந்த ஆறு அங்கங்கள் பத்தாச்சு பத்து அங்கங்கள் கொண்டிருக்கு இந்த வேதம் மக மகனால அதுக்காக இவ சினப்பட்டு இவ்ளவு பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் இந்த வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கா இந்த வேதத்தினுடைய சாஸ்தரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு புராணம் நியாயம் எல்லாம் உபயோகப்படுறது இவ்வளவு பரம கம்பீரமாக அப்பேற்பட்ட ஒரு வேதத்தை ஒருத்தர் பிரச்சனம் பண்ணணுமே ஆனால் பிரச்சனை பண்ணணுமே ஆனால் அவருடைய ஜானி அப்பேற்பட்டதாக இருந்தாகணும் அப்படின்னு நமக்கு தெரி தெரிவிக்கிறதுக்காக அநேக வித்தியாஸ்தான உபபிரம் பண்ணணும் அதெல்லாம் சே இன்னும் ஜாஸ்தி பிரதீபவன் சர்வார்காவத் இன்னொரு விஷயம் இந்த வேதம் இருக்கேன் இந்த வேதம் ஒரு அர்த்தத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சும்மா பார்க்கறதுக்காகத்தான் அப்படின்னு இருந்தால் அதை பண்ணின வர சர்வத்தியன்னு நம்மால் சொல்ல முடியாது இல்லையா ஆனா அந்த வேதம் எப்படி இருக்கு சர்வார்காவத் ஜோதியாக பிரகா வெளிச்சம் இந்த பிரகாஷங்கிறது எப்படி இப்ப சம்பந்தமான சர்வதேசத்துக்கும் தியான கேதுவாக இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பிரகாசம் கேது இல்லைன்னா தன்னார எதுவுமே பார்க்க முடியாது பிரகாசம் இல்லாமல் பிரதீபம் வழக்கானது எப்படி அங்க இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்தையும் பிரகாசப்படுத்துறதோ அதே மாதிரி வேதம் சர்வார்த்த அவத்தியோதியாக இருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத சகல விதமான அர்த்தம் அர்த்தம்னா அனர்த்தத்தையும் சேர்த்துக்கொண்டு இது அர்த்தம் இது அனர்த்தம் அப்படிங்கிற சகல விஷயத்தையும் அது பிரகாசப்படுத்துதான் அதனால அப்பேற்பட்ட பிரம்சத்தரசனம் பண்ணினவர் நிச்சயமாக தியானியாக இருந்தாலும் அதனாலதான் இன்னொரு விஷயம் போட்ட சர்வஜ வேதமே ஒரு சர்வஜ கல்பம் கல்ப பிரபயம் போட்டால் மாதிரின்னு அர்த்தம் கல்பம் தேசிய தேசியரஹான்னு பிராணி சொல்லுங்க சொல்லறேன்னா சர்வஜ கல்பம் பண்டித கல்பகா அப்படின்னு சொன்னா பண்டிதம் மாதிரின்னு அர்த்தம் பூர்ண பண்டிப்பா சர்வஜ கல்பஹா அப்படின்னு சொன்னா சர்வஜனுக்குறவு பூர்ண சர்வஜினி இல்ல ஏன்னா சைதன்யம் இல்லையே எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் வேதத்துக்கு ஆனா இல்லாததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கூடிய சக்தி இல்லை சர்வஜனான ஈஸ்வரனுக்கு எல்லாருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுடக்கூடிய சக்தி இருக்கு தியான சக்தி இருக்கு வேதத்துக்கு தியான சக்தி இல்லை தியானத்தை கொடுக்கற சக்தி இருக்கு வேதத்துல இருந்து நாம அர்த்தத்தை ஆனா வேதம் புரிஞ்ச முடியாது அது சப்த சுரூபமாகனா இருக்கு அசேந்திர பதார்த்தமா இருக்கு ஆனா சர்வஜானத்தையும் இருந்த அவரும் சர்வஜயமாக இருந்துருக்காரு அதனால கொஞ்சம் ஒரு நியூனத்தை இருக்கிறதுனால சர்வஜ்ய கல்பத்தியம் கொண்டார் இப்பேற்பட்ட சாஸ்திரத்துக்கு யோகி காரணம் பிரம்மா பிரம்மம் இதுக்கு காரணம் இது பிரதிக்குனால சொல்லல இத வந்து ஸ்ருதி சொல்லிட்டு அத்த மகத்வ பூதத்தை நிச்சயத்தமையிட வேதோ எதிர்வேதோ ராமவேதோ சிவாங்கிலகா அப்படின்னு புகதாரண்